शुक्लां विष्णु शशिवर्णम चतुर्भुज प्रसन्न वदनम ध्यानोपात यिषद्यात विघ्न निघ्नि सततम विश्व व्यासा विष्णु व्यासूप विष्ण नमो वै ब्रह्म निधए वाशिष्टा नमो नम அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே சதைவரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் உலகத்தார் உயிவடையதன் பொறுத்து எத்தனையோ அவதாரங்களை செய்கிறார் பல பல ரிஷிகளைக் கொண்டு உபதேசிக்கிறார் சாஸ்திரங்களிலே என்னென்ன உபதேசிக்கப்பட்டனவோ தன் வாழ்க்கையில் பகவான் நடத்தியும் காட்டுகிறார் இவை இத்தனையனுடைய பயன் யாது இவைகளை படித்தும் சரித்திரங்களை கேட்டும் உண்மையை உணர்ந்து நாம் அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டு ஆனந்தமாக இருக்க வேணும் என்பதே மகாபாரதமும் ஸ்ரீராமாயணமும் இதே நோக்கத்தோடே பிறந்தவை இதிகாசங்களும் புராணங்களும் பகவானுடைய சரித்திரங்களையும் பாகவதர்கள் பக்தர்கள் சான்றோர்கள பற்றின பிறப்பின் ரகசியத்தையும் அவர்கள் வாழ்ந்த நெறியையும் நமக்கு விளக்கமாக எடுத்துரைக்கும் இது ஏதோ கதைதானே என்று ஒதுக்கிவிட இயலாது அந்த கதைக்குள் தான் கருத்திருக்கும் நாம் கடந்த சில நாட்களாக மகாபாரதத்தில் இருக்கும் ஓர் கதையை பேசுவதற்கு எடுத்துக்கொண்டோம் வனப்பருவத்தில் இறுதியாக இருக்கும் ஆரணேய பருவத்தில் யக்ஷனும் தர்மபுத்திரனும் பேசிக்கொண்டது அந்த ஓர் பருவத்தின் சிறு பகுதியில் எத்தனை கருத்துக்கள் இருந்ததுங்கிறதை நூற்றி இருபத்தி ஆறு நிகழ்வுகளில் பார்த்துள்ளோம் அப்ப ஓர் அத்தியாயத்தில் சில சில அத்தியாயங்களில் இருக்கும் கருத்துக்களை பார்ப்பதற்கே இவ்வளவு நாள் பிடித்ததென்னால் மகாபாரதத்தை சபாத லட்ச கிரந்தம் கொண்டாடுகிறார்கள் சுமார் ஒன்னே கால் லட்சம் ஸ்லோகத்தோடே கூடியதது பதினெட்டு பருவங்கள் நூறு உப பருவங்கள் சேர்ந்து வீறு கொண்டு பாரதம் விளங்குகிறது இது ஒன்னே லட்சம் ஸ்லோகம் ஐந்தில் ஒரு பகுதியாய் இருபத்தி ஸ்லோகங்களோடே ராமாயணம் விளங்குகிறது கண்ணனுடைய கதை கண்ணனுடைய உயிர் தோழர்களாம் உறவினர்களான பாண்டவர்களுடைய கதை அவர்களுடைய வம்ச வரலாறு இதையும் மகாபாரதத்தில் உள்ளது கண்ணனுக்கு முன்னே பிறந்த ராமச்சந்திரனை பற்றின கதை அவனுக்கு முற்பட்டோர் யார் பிற்பட்டோர் யார் இவை இத்தனையும் ஸ்ரீ ராமாயணத்தில் உள்ளது இவைகள் கதைகள்தான் ஆனால் உண்மையான நிகழ்ச்சிகளை நன்கு எழுதி வைக்கப்பட்ட கதைகள் அநேக கருத்துக்களை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டிருக்கிற கதைகள் இந்த கதையை நான் உங்களிடத்தில் சொல்ல தொடங்கும் போது மகாபாரதத்தில் தர்மங்கிற முதல் பருவத்திலிருந்தே சொல்ல ஆரம்பித்திருக்க வேணும் ஆனால் அப்படியே என் கூறவில்லை காரணம் உண்டு ஏனெனில் பருவத்திலிருந்து வெறுவனே கதையை ஆரம்பித்தால் அது மிக பெரியதாக இருக்கிறபடியாலே காட்டுக்குள் கண்ணை கட்டி விட்டா போலே இருக்கும் எங்கு போகிறோம் எது தெற்கு மேற்கு கிழக்கு தெரியாமலே தவித்திருப்போம் அப்படி ஆயிடுச்சுன்னா அப்ப இந்த பாரதத்தில இருக்கிற பற்று பாரதத்துக்கு பெருமை அது நம்ம உள்ளத்துல படாமலே போயிருக்கும் ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருக்கும் அந்த காடு எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறது நம்ம மனசுலயே படாது அந்த காட்டில தான் நிறைய அரிய ஜந்துக்கள் வாழும் நிறைய மரங்கள் இருக்கும் செடிகொடிகள் மூலிகைகள் மண்வகைகள் மலர்வகைகள் இத்தனையும் காட்டுக்குள் தான் இருக்கும் ஆனால் அதே காட்டில் ஆபத்து என்ன துஷ்ட மிருகங்கள் இருக்கிறபடியாலும் நமக்கு திக்கு தெரியாதபடியாலும் இருட்டு மூடி விளக்கே தெரியாதபடியாலும் மழை பெஞ்சு கொடுத்துன்னால் சகதியில் காட்டை கண்டாலே பயப்படுகிறோம் ஆனால் அறிவியலாளர்கள் கூட ஒத்துக்கொண்டது காடு இருந்தால்தான் நாடு வாழும் காட்டை அழிச்சுடக்கூடாது பெருமையை தெரிஞ்சுக்கணும் காடு எவ்வளவு பயங்கரமானது எவ்வளவு பெருசு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போனால் நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே வராமல் போயிடும் அதுக்கு இன்க்ளினேஷனே இருக்காது அதனால்தான் இது எத்தனை பருவங்கள் எவ்வளவு பெரியது எந்த பருவத்தில எதிருக்கு அதத்தனி முதற்கண் நான் கூறவே இல்லை ஓர் பருவத்தில் ஒரு உப பருவத்தில் சில அத்தியாயங்களில் யக்ஷன் தர்மபுத்திரிகள் கேட்டார் பார்ப்போம் அப்படின்னு இப்ப நம்ம எல்லாரும் பார்த்தோம் நானும் உங்களை ஷாக்காக ஒரு தடவை பார்த்துட்டேன் அப்போ இந்த சின்ன பகுதிக்கே எவ்வளவு பெருமை இருக்கு அப்படின்னு நம்ம எல்லார் மனசுலயும் தோணுகிறதல்லவா இனி மேற்கொண்டு பதினெட்டு பருவங்களில் என்ன கருத்து இருக்கு ஓரோரு பருவத்திலும் என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கறத விளக்கமாக கூறினேன் என்றால் மனதில் படும் மறுபடியும் இப்போ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாரதம் சொல்றது அப்படியுடைய நோக்கல்ல பாரதத்தில் முக்கியம் முக்கியமான கட்டங்களில் ஓரோரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் எங்க தர்மம் நிறைய உபதேசிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் சொல்லுவது என் நோக்கு அதிலே பல பல தர்மங்கள் யக்ஷனுடைய கேள்விக்கு தர்மபுத்திரன் பதிலாக சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் இனிமே நாம என்ன பார்க்க போகிறோம் இனிமே என்ன பார்க்க போறோம் எந்த அத்தியாயத்தை சொல்ல போறேன் என்று இப்போது நான் சொல்ல போவதில்லை கொஞ்சம் நீங்களும் கெட் பண்ணிட்டு இருக்கோம் அதற்குள்ளாக முதல் நான் சொல்லணும்னு நினைத்தேன் ஆனா யக்ஷ பிரஷ்ன வந்துட்டபடியால் ஆசையோட அதை கேட்டுக்கட்டும் மனசுல ஆசை வந்துடுத்து பக்தி வந்துடுத்துனால் அப்புறம் கட்டமான விஷயங்களுக்கு கூட நம்ம தயாராயிடுவோம் ஆழ்ந்த விஷயங்கள் கூட புரிய ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா நமக்கு அதில் ஆசை வந்துருத்தோல்ல எனக்கு கெமிஸ்ட்ரி நேற்று வரைக்கும் தெரியாது பிசிக்ஸ் நேற்று வரைக்கும் தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறச்சே காம்ப்ளக்ஸ் ஃபார்முலா எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா புரியவே புரியாது பிசிக்ஸா இந்த பௌத்திகம் இருக்கவேதான் வாழ்ந்துட்டே இருக்கும் கெமிஸ்ட்ரியா நான் சாப்பிடறது டைஜஸ்ட் ஆகிறதோ அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் வச்சுண்டு நான் வாழ்க்கை வாழறதோ இது கூட கெமிக்கல் ரியாக்சன் தான் அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையோ அப்புறம் தான் கஷ்டமான கெமிஸ்டியை படிக்கவே வருவோம் அதனால்தான் பெரியோர்கள் சொல்லும் போது கூட பகவான பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க அவன் அடையறதுக்கு வழியை பத்தி அடுத்தது யோசிச்சுக்கலாம் ஏன்னா வழிகள் கஷ்டமாக கூட இருக்கும் போய்ச்சேர வேண்டிய இடம் எவ்வளவு உயர்ந்தது என்று மனசுல பட்டுனால் வழி சற்று கஷ்டமாக இருந்தாலும் அதை கடைப்பிடிப்பதவர்க்கு சுணங்க மாட்டோம் தைரியமா பண்றதுக்கு வந்துருவோம் ஏற்படட்டும் இருக்குங்கிறதுக்காக முதற்கண் கடந்த சில மாதங்களாக எக்ஷ பிரி தெரிவித்தேன் எவ்வளவு ஆழமானது பாரதம்ங்கிறது எல்லார் மனசுலையும் பட்டிருக்குமோ ஆனா அதுக்காக இன்னிலிருந்து இனிமே இவர் கஷ்டமா தான் சொல்ல எப்போ சுலபமா ஆசையா இருக்கிறத சொல்லி முடிச்சுட்டாரோ இவர் வைக்கிற முன்னுரையை பார்த்தாலே இன்னில இருந்து ஏதோ கஷ்டம் காத்துக்கு போல் இருக்கு என்று தயவுசெய்து நினைச்சுக்க வேண்டாம் ஒன்னொண்ணுமே பால் குடிக்கிறாப்புல இருக்கும் பஞ்சாமிர்தம் சாப்பிடுறாப்புல இருக்கும் சக்கர பொங்கலை போலதான் இருக்கும் நம்ம மனதில் ஈடுபட்டு வச்சுங்க பிடிச்சதா இருந்தா எல்லாமே நன் இருக்க போறது எது பிடிப்ப வளர்த்துக்கிறோம் பாரதத்துல வளர்த்துக்க வேண்டாமா பகவத விஷயத்துல வளர்த்து கொள்ள வேண்டாமா அப்ப முதலில் பகவான பற்றி நிறைய கேட்க வேண்டும் நிறைய படிக்க வேண்டும் அவனை பத்தி விடாமல் சிந்திக்க வேண்டும் இன்ஃபர்மேஷன் அவரை பத்தி கலெக்ட் பண்ணிக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுக்கோ அதுக்கப்புறம் அடைஞ்சு விடலாம் என்ன பண்ண சொல்லும் ஆனா ஆரம்பிக்கிறச்சே என்னென்ன வழியில் இவனை அடையலாம்னு சொல்ல போனால் விஷயத்தினுடைய பெருமையே நம்ம மனசு இல்லாத்தினாலே சுலபத்தில் வழிமுறைகளை பின்பற்ற வரமாட்டோம் இதான் அழ்வார் ஒரு போஷரத்தில் ரொம்ப ஆச்சரியதிக்கிறார் பேழ்வார் ஆழ்வார்களிலே மூன்றாவது அவதரித்தவர் முதல் ஆழ்வார் பொய்கி ஆழ்வார் இரண்டாவது ஆழ்வார் பூசத்தாழ்வார் மூணாவது ஆழ்வார் பேயாழ்வார் அவர் மூன்றாம் திருவந்தாதி பாடியுள்ளார் சென்னை பட்டணத்தில் மயிலாப்பூரிலேயே திருவசாரம் பண்ணினவர் ஐட்பசி மாசம் சதபிஷஙங் நக்சத்திரம் ஐப்பசி ஓணம் அவிட்டம் சதயம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் முதல் மூணு ஆழ்வார்களும் பிறந்தார்கள் ஐப்பசி மாசம் திருவோணத்தில் அவதாரம் ஐப்பசி மாசம் அவிட்ட நக்சத்தில் அவதாரம் ஐப்பசி மாசம் சதய நக்சிரத்தில் பேயாழ்வாருடைய அவதாரம் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிளவா நாள்கள் உலகத்தீர் என்று மனவாள மாமணிகள் உபதேச ரத்தன மாலையில் தெரிவிக்கிறார் மூன்றாவது ஆழ்வார் பேயாழ்வார் பகவானை கண்டார் திருக்கோவலூரிலே கண்டு உயர்ந்த மூன்றாம் திருவந்தாதி பாடினார் அதுல துவக்கத்திலேயே சிறு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழமறுக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்களரும் பொன்னாழி கண்டேன் புரிஷங்கன் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று இன்னைக்குதான் நான் பகவானை சேமித்தேன் சிறு கண்டேன் மார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோடு விளங்கும் பகவானை கண்டேன் வலக்கையில் ஆழியை சேமித்தேன் இடது கையில் சங்கத்தை தரிசித்துக் கொண்டேன் என்ன அழகு கரிய உருவத்தோட சிவந்த கண்களோடே கருணை ததும்பிக் கொண்டிருக்கிற விழிகளோடே திருமான எனக்கு காட்சி கொடுத்தான் அதே மூன்றாம் திருவந்தாதி பதினாலாவது பாஷர் ஒரு ஆச்சரியமான கருத்தை பெயாழ்வார் சாதிக்கிறார் பகவானிடத்துல நாம் அடைய வேண்டும் காதல் கொள்ள வேண்டும் அவனை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த வரிசையில் இப்ப செய்யலாம் முதல்ல வேத புஸ்தகங்களை பிரிக்கணும் முழுக்க படிக்கணும் பன்னெண்டு பதினைஞ்சு வருஷம் ஆகும் கஷ்டப்பட்டு வேதாந்தார்த்தத்தை புரிஞ்சிக்கணும் அப்புறம் வேதம் சொன்னபடிக்கு உலகத்தில் இருக்கிற பத்துதல்கள்லாம் அறுத்துடணும் உச்சார் உறவினிடத்திலேயோ பொருளிடமோ மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அனைத்தையும் ஒழிக்க வேண்டும் அதற்கப்புறம் மூணாவது படி பெருமானிடத்தில் பக்தி கொள்ள வேண்டும் ஆசை வளர வேண்டும் காதலோடு அவனை நெருங்க வேண்டும் இது மூணுதானே படி முதல்ல வேத புஸ்தகத்தை படிக்கணும் அதன் அர்த்தங்களை மனசுல தேக்கிக்கணும் அப்புறம் வைராக்கியம் வளர வேண்டும் பற்றுதலின்மை வளர வேண்டும் எல்லாத்தையும் உட்டுடணும் அப்புறம் பகவான் திருவடிகளை பற்ற வேண்டும் ஆசையை வளர்த்துக்கணும் மோட்சத்துக்கு போகணும் இதுதான வரிசை ஆனா அழ்வார் இந்த வரிசைக் கிரமத்தின் பாட்டு பாடலு அப்படியே இந்த வரிசையை தலகீழ வைக்கிறார் ஆழ்வார் மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோல் கைவிட்டு மார்பால் மனம் சுழிப்ப மால் திருமால் திருமாலிடத்தில் மனம் சுழிப்ப அவனிடத்துல முதல்ல காதல் ஏற்பட்டுவிடணும் பகவானிடத்துல தெரிஞ்சுக்கிறோம் அத்தீட்ட ஆசையை வளர்த்து கொள்ளுகிறோம் எவ்வளவு அழகா இருக்கார் எத்தனை கருணையோடு இருக்கார் எவ்வளவு மேன்மை படைத்தவரா இருக்கார் அதே சமயத்தில் எத்தனை எளியவரா இருக்கார் யாருக்கு வேணா மோட்சம் கொடுக்கிறார் நல்லத்தையே நினைக்கிறார் உலகமெல்லாம் வாழணும் நம்ம வந்து அடையணுங்கிறதுக்காக படைக்கிறார் அவரே உலகத்துக்கு படைப்பாடி எனக்குள்ளும் இருக்கிறார் யாருள்ளும் இருக்கிறார் இத்தனை செய்தி பகவானை பத்தி இருக்கோ கேட்டு கேட்டு கேட்டு மார்பால் மனம் சுழிப்ப பெருமானிடத்துல காதல் மிகுந்து விடுகிறது இதைத்தான் நான் முன்னாடி சொல்லச்சே மூணாவது படி கடைசி படின்னு சொன்னேன் ஆனா ஆழ்வார் இதத்தான் முதல் படியா இந்த பாட்டுல சொல்லிட்டு இருக்கார் மார்பால் மனம் சுழிப்ப பெருமானிடத்தில் ஆசை மிகுந்து படுத்துன்னு வச்சுங்கோ அடுத்தது என மங்கையர் கோல் கைவிட்டு லோகத்தில் இருக்கிற ஆசை குறஞ்சிப்படும் உலக இன்பத்தை அனுபவிக்க கண்டு கேட்டு உற்று உண்டு உழலும் அளவில் சிற்றின்பம் ஒழிந்தேன் ஒண்டொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப சிற்றின்பத்தில் ஆசை ஒழித்தேன் நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாஷம் பகவானை சேவித்தால் தன்னடையே மக்களில் இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள் விலகி போய்டும் அப்ப முதல் படியது ஆசை விளைதல் அடுத்தபடியது உலக இன்பத்தில் பற்றறிந்து போதல் மூணாவது சொல்றார் மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோல் கைப்பை கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்விதாம் நூற்பால் நூலுங்கிறது தான் வேதம் வேதாந்தம் இதிகாசம் புராணம் நூற்பால் மனம் வைக்க நொய்விதாம் வேத வேதாந்தங்களிடத்துல மனது போகும் அப்புறம் அதுல என்ன சொல்லிருக்குங்கிறத மனசு கேட்டுக்கும் அதன்படி நடக்கிறதுக்கு மனசு பண்பட்டு வரும் இப்பார் எந்த வரிசையில சொல்றார் முதல்ல பகவான் இடத்துல காதல் அப்புறம் உலகத்துல வைராஜ்யம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்க ஒழுகி நடத்தல் உண்மையில கஷ்டமா செஞ்சு உலகப்பட்டதுல அறுத்து அப்புறம் பகவான் அழ்வார் சொல்லிருக்கணும் ஆனா அப்படியே வரிசையை மாத்துட்டார அழ்வார் ஏன் இந்த வரிசைப்படியா நடக்கும் நாள் இந்த வரிசைப்படிதான் விஷயத்த நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் முத முதல்ல வேத புஸ்தகத்தை எடுத்துங்கோ அத ஓஹோன்னு உட்காந்து பன்னெண்டு வருஷம் படிங்கோ கஷ்டப்பட்டு அனுஷ்டானம் பண்ணுங்க விலகி போடுவோம் பெருமையே நம்ம மனசுல படலையே ஒரு மாணிக்கம் ஒரு கேரட் ஒரே ஒரு ரத்தன ஒரு கேரட் ஒரு கல்லு ஒரு கல்லு பத்து ரூபாய் இந்த கல்ல தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஹானு வாயப்படங்கு கிட்டக்கு வந்தோம் ஆனால் அதற்காக நீ ஒரு ஆயிரத்தெட்டு தடவை காயத்ரி சொல்லணும் லட்சம் தர காயத்ரி சொல்லணும் அப்படின்னா மனசுல இருக்க இந்த ரத்தன மனசுல இருக்க இருக்கிற உடனே உட்காந்து உட்காந்து அதுக்குன்னு சாமி திருமந்திரம் சொல்லணுமா துவயம் சொல்லணுமா சர்மஸ்லோகம் சொல்லணுமா எந்த மந்திரம் சொல்லணுமோ சொல்லும் லட்சம் தர இப்பவே சொல்றேன் இப்பவே ரத்தன கல்ல கொடுத்துன்னு கேட்போம் இதே ரத்தனத்தை நான் கண்ணிலியே காட்டலை எதையுமே அதை பத்தி பேசவே இல்லை கொடுக்க போறது எதுன்னு நான் சொல்லவும் இல்லை ஒரு பிள்ளைய கிட்ட கூட்டு நீ ஒரு லட்சம் தரம் காயத்ரி அதுக்கப்புறம் நான் யோசிச்சு ஏதானு ஒண்ணு உனக்கு பரிசு தரேன் அப்படின்னு சொன்னா சா உங்க காயத்ரி ஆச்சு நீராச்சு நீயே சொல்லிட்டு நான் வரவே இல்லை அப்படின்ட்டு பொறுப்பு போடுவோம் என எதை அடைய போகிறோமோ அதன் பெருமையே அவனுக்கு தெரியாதோ இல்லையோ அதனால தான் அழ்வார் தெரிவிக்கிறார் முதல்ல வேத புஸ்தகம் சாஸ்திர புஸ்தகம் தேடின்னு போகாதே முதல்ல பகவானை பத்தி நன்கு தெரிந்துகொள் மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் கோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நோய்விதான் என்ன வரிசையே மாத்தி தெரிவிக்கிறார் அழ்வார் முதல்ல அந்த புத்தகத்துல இருக்கிற கஷ்டம் மகாபாரதத்துல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம் போகாமல் எவ்வளவு வசத்தியா மகாபாரதம் இருக்கு அதை தெரிஞ்சு போங்கிறதுக்காக கடந்த ஒரு ஐந்து மாதங்களாக வட்சபிரத்னத்தையே சொல்லிருக்கேன் இனி இதற்கு என்னென்ன பருவங்கள் உள்ளன எது உப பருவங்கள் என்னென்ன கதை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு ரெண்டு நாள் சொல்றேன் ஆனா அந்த கதைகளை கேட்கறதுக்கு கொஞ்சம் தலசுக்கா போல இருக்கும் இந்த விதூரஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஒன் நைன் ஜீரோ டூ ஒன்